வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைகளை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறோம் குழந்தைகளுக்கு கேட்கறது எல்லாம் வாங்கித்தரும் விதவிதமான வீடியோ கெசட்ஸ் அவங்க கேட்காமையே செல்ஃபோன்ஸ் எல்லா பொருட்களும் வாங்கித்தரும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் குழந்தைகளுக்கு கொடுக்க மறந்துடும் அது என்னன்னா இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது இல்லை ஏன் இறைவனை பற்றிய அருமைகளை நாம் சொல்லித் தருவதில்லைன்னா முதலில் நமக்கு கற்பிக்கப்படவில்லை நம்முடைய வாழ்க்கை முறை அன்றாடம் மாற்றத்தை கண்டுகொண்டே இருக்கிறது ஆனால் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறைவன் மனிதர்களோடு வாழ்ந்தார் அப்படின்னு கூட சொல்லப்படுவதுண்டு பல உதாரணங்களை நாம் அதற்கு மேற்கொள் காட்ட முடியும் சுந்தரமூர்த்தி நாயனார் என்று ஒரு இறைபக்தர் இருந்தார் அவருக்கும் இறைவனுக்குமான தொடர்பு நம்ப முடியாத அளவில் இருந்ததாக இலக்கிய ஆதாரங்கள் செப்புகின்றன என்ன அப்படி ஒரு தொடர்பு இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனாரை தம் தோழர் என்றுதான் சொல்வார் ஏன் அவர் தோழர்னு சொன்னார் தெரியுமா அவர் எல்லாரும் இறைவனையே துதிப்பார் இறைவனை முழுமையாக நம்பினார் இதன் இறைவனே அவரை தோழர் என்று ஏற்றுக்கொண்டார் ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஏற்பட்ட காரணமாக பிரிந்து தனித்திருந்தார் அப்பொழுது தனிமை சுந்தரமூர்த்தி நாயனாரை வாட்டியது இறைவனை நோக்கி வேண்டினார் என்னால் இந்த தனிமையை தாங்க முடியவில்லை என்று இறைவன் கண்முன்னே தோன்றி நானே தூது செல்கிறேன் என்று சென்றார் தூது சென்றதில் வெற்றியும் பெற்றார் இவ்வாறு வேண்டிய பக்தர்களுக்கு நாம் அதை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து மறந்து விடுகிறோம் ஆனால் ஐயர் வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிக தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார் பிறவி என்பது ஒரு கடலில் நீந்துவது போல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நீந்திக் கொண்டே இருப்போம் எவரொருவர் இறைவனின் திருப்புகளை உணர்ந்து அவருடைய திருவடிகளை சரணம் அவரே பிறவியினும் கடலை எளிதாக கடக்க முடியும் மற்றவர்களால் பிறவி கடலை நீந்தி கடந்துவிட முடியாது என்று மிக தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார் ஆகையால் நாமம் இப்பிறவிக் கடலை நீந்தி கடப்பதோடு நம்மை தொடர்ந்து வரும் அடுத்த தலைமுறையிலும் பிறவி எனும் கடலை நீந்திக் கிடக்க வழிகாட்டுவோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் பத்து பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் எனக்கு இந்த முதல் அதிகாரத்திற்கு மேண்டலின் சீனிவாஸ் அவர்களின் இசைக்கோப்பு வழங்கி ஒளிப்பதிவிற்கு உதவிய திரு முருகராஜன் அவர்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்